நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்த்தது போல் இல்லை ஆனால் நீ முயற்சித்தால் மட்டுமே நீ நினைத்தபடி மாற்ற முடியும் ஆசைகளை வளர்த்துக் கொள்வதை திறமைகளை வளர்த்தள் வாழ்க்கை இனிமையாகும் ஆற்றாரும் அறிந்து போற்றார் கண் போற்றி செய்யின் அதாவது பகைவரிடத்து வினை செய்யும் இடமறிந்து தம்மையும் காத்து கொண்டு செயல் செய்வாராயின் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராய் வெல்லுவர் என்கிறார் வள்ளுவர் ஒரு பெரிய ஆலமரத்தில் இரண்டு காகங்கள் தங்கள் குஞ்சளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் நல்ல பாம்பு ஒன்று அந்த ஆலமரத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்த பொந்தில் வந்து வசிக்க ஆரம்பித்தது பாம்பு அந்த மரத்தில் வசிப்பது காகங்களுக்கு பிடிக்கவில்லை இந்த சமயத்தில் பெண்காகம் முட்டையிட்டது சில காலம் கழித்து முட்டையில் குஞ்சுகள் வந்தன ஒரு நாள் தந்தைக்காகமும் தாய்க்காகமும் உணவை தேடி வெளியே பறந்து சென்றனர் அந்த சமயம் பார்த்து பாம்பு அந்த குஞ்சு காகங்களை பிடித்து தின்றுவிட்டு சென்று விட்டது தங்கள் குஞ்சுகள் காணாமல் போய்விட்டதை அறிந்து கவலை அடைந்து தேடின காகங்கள் மற்ற பறவைகளுக்கும் குஞ்சுகளை பற்றி எதுவும் தெரியவில்லை இப்படியே சில காலம் சென்றது பெண்காகம் மீண்டும் முட்டையிட்டு குஞ்சு பொறித்தது இந்த முறை இரண்டு காகங்களும் கவனமாக மாறி மாறி தங்கள் குஞ்சிகளை காவல் காத்தன ஒரு நாள் மீண்டும் அந்த பாம்பு காகத்தின் குஞ்சிகளை பிடித்து சாப்பிட வந்தது இதை கவனித்த தாய்காகம் கூச்சல் போட்டு அனைவரையும் உதவிக்கு அழைத்தது ஆனால் அதற்குள் அந்த பாம்பு குஞ்சிகளை பிடித்து தின்றுவிட்டு சென்று விட்டது கேள்விப்பட்ட மற்ற காகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து முயன்றன ஆனால் அவைகளால் அந்த பாம்பை எதுவும் செய்ய முடியவில்லை அந்த இரு காகங்களும் பாம்பை துரத்த என்ன செய்யலாம் என்று யோசித்தன கடைசியில் தங்கள் நண்பனான நரியிடம் யோசனை கேட்கலாம் என்று இரண்டு காகங்களும் முடிவு செய்து நரியை சந்தித்தன நரியும் நன்கு யோசித்து ஒரு உபாயத்தை சொல்லியது அரண்மனையில் இருந்து ராணியும் மற்றவர்களும் குளிக்க தினமும் நதிக்கரைக்கு வருவார்கள் அப்போது அவர்கள் தங்கள் விளைவுயர்ந்த நகைகளை நதிக்கரையில் கலற்றி வைத்து குளிப்பார்கள் காவல்காரர்கள் சற்று தொலைவில் நின்று அந்த நகைகளை காவல் காப்பார்கள் நீ அந்த நகைகளில் விளை உயர்ந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த காவலர்களின் கண்களில் படுமாறு பரந்து செல் இதை பார்த்த காவலர்கள் அந்த நகையை உன்னிடமிருந்து காப்பாற்ற துரத்திக் கொண்டு வருவார்கள் நீ அந்த நகையை எடுத்து சென்று அந்த பாம்பு வசிக்கும் பொந்தில் போட்டி விடு அத்துடன் அந்த பாம்பின் கதை முடிந்துவிடும் என்று நரி யோசனை கூறியது நரிக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்ட அடுத்த நாள் நதிக்கரைக்கு சென்றன நரியின் முத்துமாலை ஒன்றை எடுத்து ஒரு காகம் பறந்தது மற்றொரு காகம் அதை தொடர்ந்து கத்த ஆரம்பித்தது அதை கவனித்த காவலர்கள் அந்த காகத்தை துரத்த ஆரம்பித்தார்கள் காகம் நரி சொன்னபடியே அந்த முத்து மாளையை பாம்பின் பொந்திற்குள் ஒட்டி பறந்து சென்றது காவல்காரர்கள் ஒரு கொம்பை நுழைத்து அந்த முத்து மாளையை எடுக்க முயன்றார்கள் உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தது காவல்காரர்கள் அந்த பாம்பை அடித்து கொன்றார்கள் அந்த கொடிய பாம்பின் கதை நரியின் யோசனையால் முடிந்தது இதையே வள்ளுவர் காலம் கலங்காது கருதிப்பலங்காது கருதுபவர் என்கிறார் அதாவது உலகம் முழுவதையும் கைப்பற்ற விரும்பும் அரசர் தன்னிடம் வலிமை மிகுந்திருந்தாலும் அதனை எண்ணாது தக்க காலத்தை எண்ணி வாய்க்கும் வரை பகைவரிடம் செல்ல மாட்டார் என்கிறார் வள்ளுவர் வள்ளுவதை போல் சான நேரத்தில் பாம்பை கொள்ள காகங்கள் ஏற்பாடு செய்து தங்களை காத்து கொண்டதை போல் நம்மை நாமும் இடம்பொருள் ஏவல் அறிந்து துன்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செடிகளுக்கு தகவல் துணியாக விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி